நன்றினை வானொலியோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க்கையின் இனிமையான பல நேரங்கள் நம் நல்ல நண்பர்களால் மட்டுமே அமைகிறது அழகிய உறவுகள் கிடைப்பது எளிது அதில் அன்பான உள்ளம் ஈர்ப்பது அரி ஆபத்தில் அறியலாம் உண்மையான நண்பனை தன்னை நம்புபவன் தைரியசாலி தடைகளை கண்டால் யோசிக்கையுடன் சமயம் செயல்பட வேண்டும் சாமர்த்தியால் நண்பனாக பழகிய முதலையிடம் இருந்து குரங்கு தப்பிய கதையை நினைவு கூர்வோம் ஒரு நதியில் முதலை ஒன்று வசித்து வந்தது அந்த நதிக்கரையோரம் இருந்த ஒரு பெரிய நாவல் மரத்தில் குரங்கு ஒன்று இருந்தது முதலையும் குரங்கும் நண்பர்களாக பழகி வந்தனர் எனவே முதலைக்கு குரங்கு நாவல் பழங்களை விளை செய்து தினமும் தரும் அதை முதலை தன் மனைவியிடம் சென்று கொடுத்தது பழத்தை தின்ற பெண் முதலையோ பழமே இவ்வளவு சுவையாக உள்ளதே தினமும் பழத்தை தின்னும் குரங்கின் இதயம் மிகவும் சுவையாக இருக்கும் எனவே எனக்கு குரங்கின் இரயத்தை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கிறது என்று ஆண் முதலையிடம் கூறியது ஆண் முதலையோ முதலில் சிறிது யோசித்தது பிறகு அதுக்கென்ன என்னோட நண்பன் குரங்கை நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுகிறேன் அவன் வந்ததும் அவனை கொண்டுட்டு இறையத்தை உனக்கு தருகிறேன் நீ சாப்பிடு என்றது ஆண் முதலை அடுத்த நாள் தான் சொன்ன போலவேதலை தன் குரங்கு நண்பனை தன் வீட்டிற்கு விருந்திற்கு கூப்பிட்டது குரங்கும் அதை உண்மை என்று நினைத்து சம்மதித்து முதலையின் முதுகில் மேல் ஏறி அமர்ந்து கொண்டது முதலை வாதி தூரம் ஆற்றை கடந்ததும் குரங்கிடம் பேசியது உன்னை வணா எதுக்கு என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு தெரியுமா என்று கேட்டது குரங்கு அப்பாவியாக ானே என்று மகிழ்ச்சியுடன் கேட்டது அதுதான் இல்ல என்னோட மனைவி உன்னோட இதயத்தை சாப்பிடணும் ஆசைப்பட்டா அதுக்காகத்தான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்றது முதலை இதை கேட்ட குரங்கு சற்று அதிர்ச்சி அடைந்தது எனினும் வயதா வெளியே காட்டிக்கொள்ளாமல் உடனே சமயோஜிதமாக பேசியது ஐயோ ஐயோ நீ இதை முதலிலேயே சொல்ல கூடாதா என்னோட இதயத்த மரத்து மேலையெல்ல வச்சன்கூட வந்து பிரயோஜனமே இல்லையே என்றது குரங்கு குரங்கு மிகவும் கவலைப்படுவது போல் நடித்தது முட்டாள் முதலையும் இதை நம்பி விட்டது அப்படியா இப்பவே உன்னை நான் கரைக்கு கொண்டு போய் விடுறேன் நீ மரத்து மேல ஏறி உன்னோட இதயத்தை எடுத்துக்கிட்டு து முதலை குரங்கும் அதற்கு ஒத்துக்கொண்டது முதலை குரங்கை கரைக்கு அழைத்து சென்று விட்டது உடனே குரங்கு வேகமாக மரத்தின் மேல் மேலேயே ஏறிக்கொண்டது முதலையின் நட்பு நட்பிற்கு நிரந்தரமாக கையை அசைத்து விடையும் கொடுத்தது கூடா நட்பு என்றும் கேடாய் முடியும் என்ற பழமொழிக்கு உதாரணமாய் முதலை நடந்து கொண்டதை நாம் நன்கு உணர முடிகிறது அல்லவா என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் இல்லை செய்ன்ற மகற்கு என்கிறார் வள்ளுவர் மேலும் நிறைநீர நீரவர் கேழ்மை விரைமதி பின்னீர பேதையார் நட்பு என்கிறார் அறிவுடையார் தம்முன் செய்துகொண்ட நட்புகள் நாள் வளர்ந்து பெருவது போல வளரும் அறிவில்லாதவர்களுடைய நட்பானது தம்முன் செய்வனையெல்லாம் முழுமதி நாளுக்கு நாள் தேய்வது போல தேய்ந்து ஒன்றுமில்லாமல் போகும் என்கிறார் உண்மையான நட்பு எந்த எதிர்பார்ப்பும் ஆபத்தும் தராத நட்பாக இருந்தாலே போதும் நன்றி வணக்கம் வாழ்க வளம் இதுவரை உங்கள் செபிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமார சுவாமி